வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா உழைக்காமலே இருப்பவன் ஒரு நாள் திருட்டு பட்டத்திற்கு ஆளாவான் ஆம் உழைக்காமலே இருப்பவன் ஒரு நாள் திருட்டு பட்டத்திற்கு ஆளாவான் என்கிறார் இங்கர்சால்